சீர்காழி புத்திரிலிருந்து கானா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் நட்டினியின் கவிதை அடுத்த கவியின் தலைப்பு வேண்டும் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் கை கொடுத்து தூக்கிவிட ஒருவர் இல்லையென்றால் எந்த திறமையும் பிரகாசிக்க முடியாது